யிஹன் பண்ணியே விச்சாரிய தூர்ணதாரீந்திரும் பிரபே அஹோ விளேலமே கிருப்பாசி சலிங்க வாமீன் பிரபே லோ நமச்சு புஜயுக்மருவியமோஹக்கித்தி திருயமே அஸ்மோகவோமாஜேன் வேங்கடநியர்சரி வேதாந்தியோ மன்னித்திரு प्रपद्येरव्याषद गुणसंपदा चरणीताठगोपमुशंगे शींदुना सं सैदि प्रेक्षित ख्यार सिंहकारिजमु पादाबुजेन्दिंदर दाति क्षाति दयादुभगुण ஹ்ராம்பரீமாரி நிற்பேமீரங்கீஸ்வரஷதிபுனா ஸீந்திரே நியசிம்மே நரிஷி யோகிநே துப்பீரங்கி பிரபவதி பதே பிரீந்திரும்னேயிரி வீரரீட்சாரி ஷோயீந்திரீநித்ரோபாசேஷிகீந்திரமேமாரிவராமாசயம் ஸ்ரீமத்வீரஜிப்பாரீமத் சேஷிகே காரணாஸ்பேவரங்க ஷாசனவாராயணம் யோகிநீகருலயுமீத்தவ்ஜா விதூஷாம்பியீஷம் பிரணமா अत्युत महर्षा उत्तम नीर्थम என்பதாக நரம் கலந்தம் அழகிய சிங்கத்தை காட்டிலும் உத்தமமான வேற தெய்வமே கிடையாது என்பதாகத்தானே மகான்களுடைய துணிவு சுவாமி சமசமய சமுதவச்ச பக்தகிரே பிசுமயதி பரேஷதாம் வரத என்று கூறத்தாழ்வான் விசேஷமாக அந்த ரிசம்பாவதாரத்தை கொண்டார் திருக்குமாரர் பட்டர் இந்த ரிசம்பாவதாரத்தை அனுபவிக்க கூடியதான காலத்துல நரமிஷ்ர சிம்ம ரூபாய் அவதாரம் சாப்பிட்டவனுக்கும் தனியா சர்க்கரையை சாப்பிட்டவனுக்கும் பாலையும் சர்க்கரையும் சேர்த்து கொடுத்தா அந்த ருச்சியில் அவனுக்கு ஈடுபாடு வருது வருசும அவதாரத்தை வரைச்சு நரமிஸ்ர சிம்மரூபமா அனுபவிக்கிறதான் பக்தர்களுக்கு அத்தியந்தம் அதுல உற்சாகம் அதிகமா வா அவதாரங்களை பார்ப்பதற்காட்டிலும் அவதாரத்தில் மகன்கள் அத்தியம் ஈடுபட்டு அனுபவித்தேர்ந்ததான ஒரு நாரசிம்மா அது அதிகா உயர்ந்த தெய்வத்தை அவனை காட்டும் வேறொருத்தனம் பார்க்க முடியுமா சுவாமி அவன் தானே தாருடையதான கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுவதற்காக அப்பொழுதே அவன் மீய தோன்றியவன் ராதாரம் கிருஷ்ணாவதாரம் லோகத்தில ராமாவதாரத்துக்கு தேவதைகள் ஒரு காலத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தான் ஒரு அப்பாவனும் அவை வந்து எப்பெருமாளுக்கு ஒரு காலம் தேவைப்பட்டது கிருஷ்ணாவதாரத்திலும் தேவதைகள் போய் இந்த மாதிரி பூபாரத்தை தாங்க முடியல சுவாமிதாஸ் மீண்டும் அவதாரம் பண்ணி ரட்சிக்க வேண்டும் ஒரு காலத்தை எதிர்பார்த்து அப்படி இல்லையே ராமாவதாரத்தில் தேவதையெல்லாம் கண்டிஷன் போட்டா என்ன பண்ணே நான் ராவணனுக்கு வரம் கொடுத்துட்டா இந்த வரம் எப்படிப்பட்டது மனுஷனை தவிர மற்றவர்களே அவனுக்கு மரணமானது ஏற்படக்கூடாது வரம் கொடுத்துட்டேன் ஆகியனால தேவர மனுஷ ரூபத்தோடு பிறந்து ராமணவரத்தை பண்ண வேண்டும் தேவதீஷன் போட்டான் அவதாரத்தில் அப்படியா எப்படி வரணும்னு பெருவாள் பார்த்துக் கொண்டிருக்கிறான் எங்கு முழல் என்ற மகனை காய்ந்து இங்க இல்லையால் என்று இரணியல் தூண் புழைப்பே அவன் பீய தோன்றிய என் சிங்க பெருமாள் பெருமை ஆராயும் சீர்மை தேங்கு அப்பொழுதே அவன் பீய தோன்றிய என் சிங்க பெருமை பாடி வைத்தா பெருவாளாம் ஒரு கஷணம் தட்டினான் அந்த ஸ்தம்பத்தை தட்டின மாத்திரத்துல அது அத்தியுதமான ரூபத்தோட திருவதாரம் பண்ணிருவல்யேஷு அபிதாரியூர் ஒருத்தர் கவி பேசுற என்ன ஆச்சரியம் ரிசுபாவதாரத்தில் தெரியுமா இந்த தூண் பெருமாள் பிரசரிச்சது ஆனா அந்த தூணுக்கு கர்ப்பம் ஏடு வயதில் ஏற்பட்டதா ஒரு மயக்கம் உண்டா ஒரு பித்த வாந்தி உண்டா இல்ல கர்ப்ப சின்னங்கள் ஏதாவது பாடின ஆஹா யா காட்சி சகசா மகாசு பிரம்மாவிற்கே பாட்டியாக கூடியதான பாக்யம் பெற்றது ஒரு அசுரடிதான வீட்டில் இருக்கக்கூடியதான ஒரு ஸ்தம்பம் மிருகம் ந மனுஷம் என்ன பரே மிருகரூபமா இது மனுஷ ரூபமா இது கலந்து நீ அவரித்தாய் அல்லவா எதற்காக அவதரித்தாய் உன்னுடையதான குழந்தையான அந்த பிரகாதம் எங்கு முழந்த என் கண்ணன்னு சொன்னதான அந்த வார்த்தையை மெய்ப்பிப்பதற்காகவே ஒரு பூர்ணாவதாரத்தை தும்பாவதாரமாக எம்மாள் எடுத்தான் வேறம் பேசிட்டே ஓம் பூர்ணமதம் பூர்ணமிதம் நரசும் இருக்கிறாரே எல்லையும் அவன் வியாபித்து தன்னுடைய பூர்வத்து பிரகாசப்படுத்தினான் வியானம் மன்னா தெரியுவல்லாம் ஒருத்தன் எல்லிடத்திலும்பிக்கிறாவது எப்படி அந்த பூர்ணத் சித்திக்கும் ஒரு கேள்வி கேட்டார் கலக்ஷேபத்தில் ஆச்சாரியன் ஒப்புக்கொள்ளாமல் இரங்கன் பட்ட பாட்டை படாதீர் அதனால தான் அவன் அவசியோ அந்த அவஸ்தையை நீங்களும் பட வேண்டாம் அதனால எப்பெருமானுடையதான ரிசும்பனுடையதான வைபவத்தை அத்தனை பேரும் அனுபவிக்கிறமாம் ஒரு கணம் வந்தான் பரமாத்மா அவதார பூர்த்தியாச்சு அடுத்தெருமான் பூர்ணாவதாரம் பெயர் வைத்துக் கொண்டும் அந்த எம்பெருமான் எங்கும் வியாப்தியை கொடுத்தவன் ரிசுபாவதாரம் முடிஞ்சது அடுத்தம் பெருமான் அந்த இதுதான் ஆச்சரியம் மற்ற அவதாரங்களை காட்டிலும் து மற்ற எல்லா காட்டிலும் உத்தமமான பெருவி உடையது பக்த ஜந்தோஹோ அபரோஸ்தி யோகி நனான சிம்ஹாத்து அதிகமனுடைய பெருமையை காண்பிக்கிறார் அந்த திருசம்மன் ஆராதிக்கக்கூடியதான மகான்மனுடையதான வைபவத்தை காண்பிக்கிறார் அந்த திருசம்மன் நித்ய சாநித்தியம் பண்ணக்கூடியதான நவரூபத்துல நவ திருசும்மனாக எழுந்திருக்கக்கூடியதான் அந்த கருடகிரியினுடையதான பெருமையை சொல்றார் அந்த ியில பிரவகித்து அத்தனை பேருக்கும் சம்சார தாபத்தை போக்களிக்கக்கூடியதான உயர்ந்த புண்ணியநதியினுடைய மகாத்தியம் பேசப்படுகிறது மகோபிலே காசி கஷேத்திரத்துல ஆயிரக்கணக்கான யுகங்கள் வாசம் பண்ணினாலோ பிரயாகக்ஷேத்ல இருபது யுகங்களுக்கு மேல வாசம் பண்ணினாலோ கயதான உத்தமமான புண்ணியத்துல நூறு யுகங்கள் வாசம் பண்ணினாலோ என்ன புண்ணிய ஒருத்தருக்கு கிடைக்குமோ அப்ப உத்தமமான புண்ணியம் அகோபிலம் உயர்ந்த கஷேத்தில ஒரு அவன் வாசம் பண்ணினானே சகல புண்ணியங்களும் அவனுக்கு கிடைக்கிறதா அந்த மாகாத்யம் மகர்ஷிகளாலே பண்ணப்படுறது ஒரு சமயத்துல புண்ணியமான கங்கா நதியின் உடனான தீரத்தில் சவுனகரின் முதலீதான மகர்ஷிகள் பகவான ஆராதிக்களா உயர்ந்த யாக யஜ்யாதிகர்மா கழினாரு விசேஷமான ஆராதனம் அந்த இடத்துல நடக்கிறது அந்த சமயத்துல பிராத்தம் மத்தியம் சாயம் சவனம் யாகத்தை மூன்று வகையா பிரிப்பா கார்த்தான ருட்சிக்கு யாகத்துக்கு பிராத்தம் இந்த பிராத்த சவனம் முடிஞ்சு மத்தியம் அந்த இடைப்பட்ட காலம் இருக்கு அந்த இடைப்பட்ட காலத்துல மகான்கள் என்ன பண்ணுவா கொஞ்சம் காலம் கிடைக்கும் போய் வெளியில போயிட்டு வரலாமா காரியங்களை அத்வரம் உத்தமா பகவதை என்பதாக நாம அதுல போய் கலந்துக்கணும் இப்படி கங்கா நதி தீரத்தில் மகர்ஷிகள்லாம் யாகம் பண்ணச்சு நாரத பகவான் பார்த்தார் திரிலோக சஞ்சாரி பகவத் பக்தி பூர்ணர் எங்கெல்லாம் பகவத் பக்தி பெருக்கெடுத்து ஓடுறதோ அதுக்கு பிரதான காரணபூதர் நாரத பகவான் தான் நாரத மகர்ஷி தான் ஸ்ரீமத் அவதார காலத்திலும் இருக்கட்டும் ஸ்ரீமத் பாகவதம் அவதரித்த காலத்திலையும் எல்லாமே நாரதனுடையதான பங்கு ரொம்ப அதிகமாகத்தான் இருக்கும் அந்த மாதிரி நாரவர் இந்த யாகத்தை சேவிக்கிறதுக்காக வர மகிஷிகளுக்கு மற்றே கொஞ்ச காலம் எழுந்திருந்து நல்ல விஷயங்களை சொல்லணும் உங்களுடைய திருத்தகப்பனாலோ பிரம்மதேவர் அந்த பிரம்மதேவருடைய அனுகிரகத்தினாலே அவரிடத்தில் இருந்து தேவரீர் பல புண்ணிய கஷேத்திரான புண்ணிய நதிகளிடையேதான வைபவத்தை நன்றா தெரிஞ்சின்றிருக்கீர் அந்த சமயத்தில் சாலகிராமம் நவிசாரண்யம் ஸ்ரீரங்கம் ரிஷபாதிரி நாராயணமலை அனந்தசேரம் பைல்வம் குரங்கம் மலையமலை சிம்ஹாத்ரி அகோபிலம் முதலீதான உயர்ந்த கஷேத்தங்களுடையதான விற்பாந்தங்கள்லாம் தேவருடைய திருத்தகப்பனாரே தேவரீருக்கு உபதேசிக்கப்பட்டிருக்கிறத விஷயத்தை நாங்க தெரிஞ்சிருக்கோம் அந்த கஷேத்திர அந்த கபிலர் மஹரிஷி புருகுத் முனிவருக்கும் குருகுட்சர் அக்ஷபாதருக்கும் சொல்லிருக்கா அந்த சமயத்தில் அகோமில கஷேத்திரத்துடைய ரொம்ப விஸ்தாரமா சொல்லப்பட்டது நாங்கள்லாம் அந்த சமயத்தில் கர்மானுஷ்டானத்தில் இருந்ததுனாலே அகோமில கஷேத்திரத்துடைய மகாத்மத்தை பூர்ணமா சிரவணம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை நாங்கள் எழுந்தோம் ரொம்ப அவதாரத்தோட அந்த கஷேத்திர மகாத்மத்தை கேட்கக்கூடிய பாகியம் எங்களுக்கு கிடைக்கல ஆனா இப்ப தேவதி பரமபூஜ்யரான மகிஷி வந்திருக்கிறது திருவாக்கினாலே இந்த அகோபிரியத்தை ஆசைப்படுறோம் தாகம் எடுத்தவனுக்கு எப்படி தீர்த்தம் அவசியமோ பசியுடையவன் எப்படி ஆகாரத்தை அபேட்சிப்பானோ ஒரு வரியவன் எப்படி தனத்தை சம்பாதிப்பதற்கு ஆசைப்படுவானோ அந்த மாதிரி நாங்கள்லாம் இப்ப பகவத்ஷயத்தை கேட்கணும்னு ஆசைப்படுறோம் அதுலயும் பிரதானமான அகோபில கஷேத்திர மகாத்மத்தை திருவாக்கினால கேட்கணும்னு ஆசைப்படுறான் இப்படி மகர்ஷிகளுடைய பிரார்த்தனை கேட்ட மாத்திரத்துல அத்தியம் சந்தோஷ்டனான நாரதர் பாகவதாலைக்கு எதிர விரும்பு மாதிரி பகவத் கதைகளை சொல்றதுல அவளுக்கு உற்சாகம் அதிகம் இல்லையா பிரம்ம ரிஷியா இருக்கிறதுனால ஆரம்பிக்கிற ஒருத்தன் கையில பத்தாயிரம் பாகவதானம் பண்ணினா என்ன புண்ணியம் கிடைக்கும் பிரயாக லட்சம் பாகவதற்கு தரியாரணம் பண்ணி வைத்தால் என்ன பலனோ காசியில ரெண்டு லட்சம் பேருக்கு அன்னதானம் பண்ணினா என்ன பலனோ அந்த பலன் அகோபிலத்துல ஒரு கிராசம் கிராசம்னா ஒரு கபடம் ஒரு கபலம் சுத்தமான ஒரு ஸ்ரீவைஷ்ணவருக்கு பதியாராதனை பண்ணி வச்சான் தேசத்துடைய மகாத்வத்தை நாம என்ன சொல்ல முடியும் அகோசரம் இல்லையா இந்த தேசத்துல ஒரு அணுமாத்திரம் ஒரு அணு ஒரு பொருளை ஒருத்தன் தானம் பண்ணிறான் சுத்த மனசோட அவனுக்கு அது வேறுமலையை காட்டும் உயர்ந்த பல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கு பிராத்த காலத்துல எல்லாரும் எழுந்து ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணணும் ஆண்டாலும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் ரொம்ப அழகா படி வைத்தான் ஹரிஹரினா ஹரிசப்தத்திராலே குறிக்கப்படக்கூடியவன் நுசும்பந்தானே பிரத்திர நிறும்பன நாமிக்ரமா அகோபிளமித்தமர் சத்துரூஜவான் பிரத்திர அகோபிளம் அஹோபிலம்னு அக்ரங்களை சொல்றது உயர்ந்த மகாத்யத்தை உரியது என்று சாதிக்கிறது சதுரக்ஷம்மிஸ்ரம் சதுரான பூஜிதம் அகோபிலம் நான்கே அக்ஷரங்கள் சேர்ந்தது நான்கு முகங்கள் கொண்டதான பிரம்மதேவனாலேயும் இந்த அக்ஷரங்கள் பரமபாவனமான இவைகள் பூஜிக்கப்படுகின்றன அதனால்தான் லக்ஷ்மி நரசிம்ம சரித்தேய உதயகால படிசுவந்து நாரிகள் புத்திரசந்தானங்களுக்கு பக்தவத் தரவிட்டதாக மகான்கள் பாடி வைத்தார் நாரசிம் எப்பேர்பட்டம் என்ன சௌரியம் என்ன பராக்கிரமம் நாரசிம் பரம் தெய்வம் தான் உத்தமமான தெய்வம் நாரத மகிஷி அந்த திருசம்மன் கூடிய அகோபிலான வைபவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் ந்திரப பாவனோ நவமூர்த்தய என்பதாகத்தானே ஒன்பது நசும்பமூர்த்திகள் எழுந்திருக்காளே அவளுக்கு ஒரு உயர்ந்த நமஸ்காரத்தை ஆரம்ப ரிஷி இந்த சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறேன் திருவேங்கட மாமலை ம்ீசைலம் இது உயர்ந்தோற்சி ஆமா இந்த முகப்பு திருமுகம் அகோபிலம் அதனுடைய வால் பிரதேசம் ஸ்ரீசைலம் இந்த ஸ்ரீசைலம் பரமேஸ்வரன் இருந்து அந்த ஸ்ரீசைல கஷேரத்துக்கு முன்னாடி நந்தியாஸ் உத்தவமான ஒரு நந்திகேஸ்வரர் ஆராதனம் பிரமசகணங்களுக்கு தலைவனா நியமிக்கும்படி பிரார்த்திச்சார் இன்றைய அந்த ஊரை நாம நந்தியால் விவகாரம் பண்ணிட்டு இருக்க அதுக்கு பக்கத்துல ஸ்ரீசைலம் இருக்கு அந்த ஸ்ரீசைலம் பரமசிவனுடைய கேத்திரம் பரமேஸ்வரன் நாம மந்திராயவர்தோத்திரத்தாலேதனும் இந்தியபாகத்தை சுவை உள்ளதா இருக்குமோ அதைபோலத்தான் அகோபில கஷேத்திரம் மத்திய பாகத்தில் இருந்து ஆஷித்தாலுக்கு சகலவிதமான பலன்களையும் கொடுக்கக்கூடியதா இருக்கு அந்த மலையில ரிசிம்மன் ஒன்பது ரூபமா எழுந்தல் இருக்கான் ஒரு காலத்தில் இரண்டு கசிவு சம்ஹாரம் பண்றதற்காக பெருமான் அவதாரம் பண்ண அவனுடையதான உக்ரம் தனிவதற்காக தேவதைகள் கங்கையை கொணர்ந்து பெருமாளுக்கு திருவபிஷேகம் பண்ணி வைத்த அவன் சாந்தமூர்த்தியா எழுந்துள்ள அப்படி பெருமாளுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டதான அந்த தீர்த்தம் பவனாசினி என்பதாக இந்த சம்சாரத்தை வேற திருசம் திருவிடிவாரத்தில் நம்மை கொண்டு சேர்க்கக்கூடிய நதியா இருக்கு அதுல ஸ்தானம் பண்ணணும் சகல புண்ணியங்களையும் நாம் அடையலாம் சாதாரண லோகத்தில் ஒரு நியாயம் உண்டு ஒரு தீர்த்தத்துல நாம ஸ்நானம் பண்ணச்சே அந்த புண்ணிய நதியில மற்றொரு புண்ணிய தேவிய நாம ஸ்மரணம் பண்ணக்கூடாதுல கங்கைக்கும் மட்டும் மற்ற தீர்த்தங்கள் நாம ஸ்நானம் பண்ணச்சே கங்கையோ பவனாசரியோ அவன் அந்த அளவுக்கு அந்த நதிக்கு பெருமை உண்டு அந்த பவனாசனி நேர பாத்தாளோகம் போச்சா ஆதிசேஷன் எழுந்திட்டு பாத்தாளோ பிரவகிக்கிறது வழக்கம் இல்ல அதனால நீ மேல பூலோகத்துக்கு போயிட வேண்டியது ஆதிசேஷன் பண்ற அந்த பவனாசினி பாத்தாளத்திலிருந்து வெளிக்கிளம்ப கூடியதான இடம் மகோபில கேத்திரத்துல ஒரு புளியமரத்தினுடைய அடியில் இருந்து பவனாசினி பெருகிறது எப்படி சட்டம் பிரதான வாயுவை ஒழித்து நம்ம எல்லாம் தடுத்தாட்கொண்ட கூடியதான சுவாமி நம்மாழ்வார் புளியமரத்தில் திருவதாரம் பதினாறோ அதை போன்று இந்த சம்சாரத்தை ஒழிக்கக்கூடியதான உத்தமமான நதியும் அகோவிலத்துல ஒரு புளியமரத்துடைய அடியில் இருந்து பாத்தாளத்திலிருந்து பிரபிக்க ஓடும் அந்த பவனாசனி என்கிறதான தீர்த்தத்தை காட்டும் உயர்ந்ததான ஒரு தீர்ச்சி விசேஷத்தை நாம் பார்க்க முடியாது நாரத மகர்ஷி அத்தியம் சந்தோஷத்தோடு இந்த மலைக்கு கருடாத்ரி என்கிறதான பெயர் காரணம் எவ்வாறு ஏற்பட்டது பெருமாள் வினதாசு கருடன் அவன் வேதாத்மான சாட்சாத் வேதஸ்வரூபியா விளங்கக்கூடியவன் அப்ப ஏற்பட்டதான அந்த வினதா சுத்தம் தன் திருத்தக பிராண கஷ்யபிரஜாபதி பிரார்த்திக்கிறான் சுவாமி எனக்கு தந்தை குரு ஆச்சாரியன் அதனால தேவரையர் அரியனுடைய விருப்பத்தை பூர்த்தி பண்ணி வைக்கணும் எல்லாருக்கும் அபிஷ்டமான பலத்தை கொடுக்கக்கூடியவன் யார் யாருடைய அனுகிரகத்தினால எல்லாரும் சகலத்தையும் அடைகிறார்களோ எவனை நாம் வணங்கி ஆராதிக்க வேண்டுமோ அப்படிப்பட்டதான் அந்த உயர்ந்த தெய்வத்தை தேவரின் அரியனுக்கு உபதேசிக்க வேண்டுமோ பிரார்த்திக்கிறான் param cha maltram, paramam பரம்னசர்மம்மாஷம் புராணம் கரு தந்தையான கஷ்ய பிரஜாபதி கஷ்யபர் உபதேசம் பண்ற தன் குழந்த அத்தியாத்ம ஜானத்துல அதிகரிக்கணும்னு ஆசைப்படுறானே அதை கேட்ட உடனே தந்தைக்கு ரொம்ப சந்தோஷம் மகன் தந்தை காற்று உதவினு பாடுறாள் விரிவாடலாம் அந்த மாதிரி நல்ல விஷயத்த பிள்ளை கேட்டதுனால கஷ்ய பிரஜாபதிக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து கொடுத்து நீ தெரிஞ்சுக்க வேண்டியதான விஷயம் ரொம்ப முக்கியமானது அவசியம் நீ இத தெரிஞ்சுக்கணும் சதுர்ணாம் புருஷார்த்தான தாதாதேவ சதுர் புஜகானு நான்கு விதமான புருஷார்த்தங்களில் நாம் யாரு பெறுகிறோம் சிவப்பதியான சர்வேஷன் அவரிடத்திலிருந்தா அவன் ஆரா தான் பிரம்மா முதலீதான தேவதிகிதா யுக கோட்டி சகஸ்ராணி பத்மூ புனஸ்யா திருப்தவான் கோட்டி யுகங்கள் பிரம்மாவுடைய ஆயுஷர் எத்தனை யுகங்கள் அந்த யுகங்கள் ஆராதி பிரம்ம தேவர் பெருமாளை பிரார்த்திச்சா பெருமாள் பிரத்யமானு கேட்கிறார் என்னவொழு கேட்டா மோட்சம் கேட்க கூடாதோ பிரம்மா தானே வேற தத்தியம் தானே அவருக்கு ஞானம் இல்ல பாருங்க பிரார்த்த பின்னு இங்க கஷ் பிரதாபதி குறிப்பிடக்கூடியது மோட்சமாக தெரிவாளுக்கு முக்கியம் இந்த சித்தின் மீது அவருக்கு ஆசை இதெல்லாம் எப்படி பண்றது அப்படின்னு கேட்டா இதெல்லாம் அனித்தியம் அசுகம் சாஸ்திரமான புருஷார்த்தத்தை கொடுக்கக்கூடியது இல்லையே அல்பமான ஒரு புருஷார்த்தம் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அல்பமான பலன்கள் தான் இதுல சொல்லப்படும் அப்படி பகவான் ஆராதிக்காமல் உயர்ந்த லோக தடைய முடியாது அந்த பகவானை தான் பிரார்த்திக்கிறோம் யார அவன் பரஞ்ச சரமம் பவிஷ பரம் பவித்ரம் பரமம் சமார்க்கம் பரமம் சயக்கியம் கண் வாக்கியம் புருஷம் புராணம் ஆராதன பண்ணணும்னு உபதேசம் பண்றான் ஏன்னா மோட்சத்துக்கு போனாலும் வைகுண்ட லோகத்தை சேவதாதிக்கக்கூடிய துன்பந்தான் வைகுண்ட கண்டீர மகாந்தர் சுவாமிஷி இது ஆழ்வார்டி திருவுள்ளம் ஆகம்சேர்மர சிங்கமதாகி பிழந்தானுரை போனாலும் அவன் யாருக்கூடிய உழந்தாய் நீசும் மனை உபாதனம் பண்ணுவாயாக அப்படின்னு உபதேசம் பண்ற கருப்பான் நேரம் அங்கே இருந்தவர் பகவான சாட்சா கொடுத்து தபுமே உத்தவமான தபித்தான் பெருமாள சேவிக்க முடியும் அந்த தபஸ் பண்ணுவதற்கு ஒரு கஷேரம் பக்தி நமக்கு பூர்த்தியாக கிடைக்குமோ அப்பே பட்டதானம் பண்ணணும் அந்த தியானத்துக்கு என்னென்ன தரங்கள் உண்டோ அதெல்லாம் நிறுத்தோன் தூக்கி கீழே வச்சார் அடுத்தது எல்லா கதவியும் ஒரு கஷ்டத்துல அவரால் ஏன் தியானம் பண்ணல எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும் மனசு கட்டுப்படுத்தப்பட்டது பிரயோஜனம் இல்லை மகாகவி அவருக்குவதற்காக பார் பார் ஏன் சுவாமி இவரோ தபஸ் பண்ணிட்டு இருக்க அந்த பெண்ணோ அவர்களுக்கு வந்து பண்ணிவிடா இங்க தப்பஸ் நடக்குமா ஒரு கேள்வி வந்தது அப்புறம் மனசை கரைப்பதற்காக ஆயிரம் வஸ்துக்கள் இருந்தாலும் எவனுடைய மனசு கரைக்கப்படாமல் இருக்கிறதோ அப்பேற்பட்டவனுக்குத்தான் பேர் உண்டுனர் அதெல்லாம் வாண்டாம் இங்க உபன்யாசனாம கேட்டு பின்னாடி யாரன ஒரு சப்தம் கேட்டுன்னா திரும்பி பார்க்காம இருப்பாரு யாரென்னு எல்லாரும் திரும்பி பாப்பா காந்தே சங்கருக்கு நேரம் உபன்யாசன் சொல்லிட்டு இருப்பேன் பின்னாடி யாரும் நாம மகிழ்விக்கிறோமோ அதை தவிர்த்து ஆயிரக்கணக்கான அஸ்வமேதை யாகம் பண்ணினாலும் சரி இல்ல நான்கு வேதங்களை அத்தியனம் பண்ணினாலும் தபஸ் பண்ணினாலும் பலவிதமான நியமங்களினாலேயும் பகவான நீ மகிழ்விக்கவே முடியாது பக்தி கிரீதோ ஜனார்த்தனா சுத்தபாவம் கதோ பக்தியாத்திற்கு ஜனார்த்தனா கண்ணு காது வாக்கு உடல் எல்லா உறுப்புகளும் நமக்கு வசமா இருக்க சேவை எவன் மகாவிஷ்ணுவை சேவிக்கலையும் எவன் அவருடையதான கதைகளை கேட்கலையும் எவனுடைய வாக்கு அவருடையதான குணானுசந்தானத்தை பண்ணலையும் எவருடைய கைகள் அவனை பூஜிக்கலையோ அப்பேற்பட்டவன் பிறவையடுத்து என்ன பிரயோஜனம் முரவிப்பும் அவருடைய ஈடுபட்டதான கைகள் தான் கை எந்த பகவானுடையதான தித்தியமங்கலமை கிரகத்தை சேவிக்கலையோ அவன் குருடன் ரிக்வேதம் இத்திகாசங்கள் புராணங்கள் இவரில்லாலே பிரதிபாத்தியமான ஒரே தேவதையான விஷ்ணு அந்த விஷ்ணுவை எவன் ஸ்தோத்ரையோ அவன் முட்டாள் கஷ்யபிரஜாபதி கூட்டு நீ இந்த பக்தி பண்ணித்தான் பகவான ஆராதிக்கணும் அந்த நியமனம் பண்ண எந்த இடத்துல ஏகாந்த இருந்தால் தனக்கு பக்தி சித்திக்குவோ அப்படி ஒரு கஷேத்திரத்தை தேவரீர் எனக்கு உபதேசித்து அருள வேண்டும் கருத்மான் பிரார்த்திச்சபிரபதிக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பா ஏகாந்த கல்விஷங்கள் இருந்ததுனா கூட அந்த கல்வி நிவர்த்தி ஆகும் அப்படி ஒரு பரமபாவனமான கஷேத்திரம் அகோபில கஷேத்திரம்தான் சர்வலோகேஸ்வரனான டிசும்மன் அங்க நித்தியவாதம் பண்றார் அங்க பல குகைகளோடு கூடியதான ஒரு பர்வத்தம் இருக்கு அதுக்கு நாராயண சிகரம் அந்த நாராயண சிகரத்துக்குள்ள போய் நீ எச்சு பண்ண நிச்சயம் இந்த இடத்துல ஆனந்தானுபவருடன் தபஸ் பண்ண போறான் இதெல்லாம் ஒரு வேடிக்கை தானே பெருமாள் எப்படி அவதாரம் பண்றோ அத போல அவரை ஒட்டியதான நித்திசூரிகள் கூட அவனை போன்றே அவதாரம் பண்றா ஆசிரியாவை ரஷ்வதற்காக உண்டாக்குவதற்காகவே நித்தியசூரியும் அவதாரம் பண்றான் ஏன்னா ரிஷிகளுக்கு சந்தேகம் தான் நித்தியசூருடைய திருவதாரமாச்சு அவர் எதுக்கு உட்கார்ந்து திருப்பி தபஸ் பண்றார் அவர் எதுக்கு கேஷவ பிரஜாபிரத போய் எனக்கு பெருமான பத்தி சொல்லுங்க கேட்கிறார் அகோவில கேரத்த நாலு பாகவத மாட்டாளா அந்த பாகவத வைபவத்தை சொல்ல வேண்டாமத்திய சூரிய பண்ணக்கூடியதான அபிநயங்களா இருக்கான் இந்த ஆனந்தானுசந்தான அனுபவிக்கிற கருப்மான் அப்பாவை சேவித்தான் அவரிடத்திலிருந்து நியமனம் வாங்கிட்டான் நேரம் வரான் கிளம்பி எந்த இடத்தை சொன்னாரம் நாராயண பர்வத்தினுடையதான சிக்கரத்தில் உட்கார்ந்து அத்தியுதமான தபஸ் பண்றான்வன் தபத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்க உட்கார்ந்து தபஸ் பண்றது ஒரு சிந்தனை வருது கேட்கறது பவிஷ்யன் இல்லாத இடம் எங்கேயுமே கிடையாது எல்லா இடத்திலும் இருக்கான் இந்த மலை மீதான பர்வதத்தில் உட்கார்ந்து இந்த சிகரத்தில் உட்கார்ந்து நீ தபிப்பாயாக நவிஷ்யதி எங்க பாத்தாரம் கருத்வான் பத்தி சொல்லணும் ஏதாவது மரத்தை பார்த்தா கூட அவனுக்கு ராவண போல பயமாவும் ஏற்பட்டது இது பக்தி தான் அந்த கருத்மான் ஆச்சாரிய உபதேசத்தின்படி துவாதசாட்ச மந்திரத்தை ஜபிச்சுண்டு மௌனத்தோட இந்திரியங்களை அடக்கி யமன பிராணாயம பிரத்தியாக தாரண சமாதி என்பதாகத்தானே அஷ்டாங்கோக நிறுத்தனாக வாயுக்களை தனக்குள்ளே அடக்கி இவன் கருப்பன் மருத் சகாதீஷன் வியாக்கியான அந்த மாதிரி இவனே மருத்துக்களுக்கலாம் தலைவன் அவன் அதை மொத்தத்தை அடக்கின்றானா அப்படி அரைக்கிண்டு அந்த பெருமாளை தியானம் பண்றான் பகவானும் இவனுடைய மனசுக்குள்ள வந்து பிரதிஷ்டிதான் நமஸ்தேல்யாந்த காலந்தோதயா வாத்சல்யோ நமஸ்தே ரிஷ்டமூர்த்தேயாம் சமுன்மூலோதே நமஸ்தேத்திரம் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றதுனால அவனுடைய நாமாவடியை உச்சரிக்கிறதுனாலையும் நம்முடைய மனசுல தானாகவே தத்துவமான அது மட்டுமில்ல எவனுடைய சாநித்தம் ஒரு நல்ல காரியம் பண்ணினா ஒரு மகானுக்கு பிடிக்காது உக்கிரமாறதா கூட தப்பியத்தை தாங்க முடியலையாடு கடல்கள் கலங்கிறது திசைகள் தெரியல இந்திராதிச்சு அடை கஷ்டிருக்கான் என்ன முறையில் என்ன தபத்துக்கு மகர்ஷிகள் கோட்டை எப்பேர் விடதான கோட்டைத்மன ததங்கிரி யுக சிந்தன விலக்னா திரு விவேக்கூர் சுர்ஜய சந்திருஷ்யோ மனசு குள்ளே தியானம் மண்ணி குண்ட திரி யுக சிந்தனமீதிஷு அருடைய திருவுடையம் பண்றது ஒரேன்டுக்கு என்ன பண்றது தெரியல யார போய் கேட்கிறது யோசனை பண்ணிட்டு இருக்கான் பூத்தனாக கொண்டு அந்த சமயத்தில் ஊர்விஷி வரா அதிருபதி ஊ எம்பெருமாருடைய தொழிலிருந்து உண்டானவள் அந்த தேவலோக ஸ்திரீகளிலேயே அவள் கொஞ்சம் அதிருபத்து அவள் ஊர்வசிக்கு அழகு அதிகமா எதமான நின்றன் இப்படி சோகத்தோட உட்காந்து என்ன விஷயம் தெரியலையேன்னு வந்து கேக்கிறா சுவாமி என்ன ஆச்சு ஏன் இப்படி சோகத்தோடு இருக்கீங்கன்னு ஊர்வசி இந்திரனை பார்த்து கேட்கிறா அவளை பார்த்த உடனேதான் இந்திரனுக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் நம்பிக்கை வருது தெரியும் அந்த தபஸனால லோகம் எல்லாம் நெடுங்கறது தபஸுடைய தாங்க முடியுது அதனால நீ அங்க போய் உன்னுடைய பல விதாசங்களை காண்பிச்சு உன்மீது அவனுக்கு ஆசை வரும்படியாக நீ நடக்கணும் ஆசிவந்தாத்தான் தப்பான் பிரம்மருடைய ரூபத்தை பார்த்து ஆசைப்படுறான் நீ அகோவிலத்துக்கு ஊர்வசிக்கு ரொம்ப சந்தோஷம் மத்தவளால முடியாத காரியத்தை தானே இருக்கையோ மீதி அப்சரஸ் தான் மற்றதுக்கு தயங்குற காரியத்தை தானே அவர் கூடத்தனுடைய நேரம் வரா அந்த கஷேத்திலிருந்தா ரமணீயமான கஷேரம் இருக்கு பார்த்தாலே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுக்க கூடியது அப்படி ஒரு ரம்யமான பிராந்தியத்தை உடையதாம் அது உத்தியானங்கள் உபவனங்கள் பாபி கூப்ப தட்டாக்கங்கள் பசுபக்ஷி மிருகங்கள் உத்தமமான புஷ்பங்கள் எல்லாம் பூத்து மனசுக்கு ஒரு ஹிதத்தை கொடுக்கிறது இதெல்லாம் பார்த்தா மகான்களுக்கு பகவத் தியானம் பண்ணணும்னு தோணும் இந்த காமாத்துறாளுக்கெல்லாம் அதெல்லாம் உத்தீபன விபாவும் உத்தீபன விபாவம்னா இவா மனசுல காம உணர்ச்சியை உண்டாக்க கூடியதான ஒரு சிச்சுவேஷன் அதெல்லாம் அவளை கடைக்கண்ணால கூட பார்க்கல மதிக்கவும் இல்லை இந்த பெண்களுக்கு அழக யாரும் பார்க்கலன்னா அதுதான் அவளுக்கு பரிபவ இவ்வளவு தூரம் தான் நாட்டியம் சப்தங்கள் போடுறோம் அழகா கீதங்கள்லாம் பாடிட்டு இருக்கும் திரும்பி கூட பார்க்கிற கருப்பா மீதி மகரிஷிகள் காமரசத்துல ஈடுபடக்கூடிய வாழ்க்கை வேறரசம் ருச்சிக்குமோ உண்மையில யோசிச்சு பார்த்தா பெண்களை காட்டல முத்தமான பிரம்ம கிடையாது எதை நினைச்சு நீர் பாட்டுக்கு தபஸ் பண்ணி உங்க சரீரத்தை பாட்ட உடையபடி பண்ணிக்கிறீர்கள் நல்ல போகத்தை குடுக்கறதுக்கு நான் பக்கத்துல இருக்க பெண்கள் பெண்கள்லாம் இருக்கா உமக்கு சந்தோஷத்தை அவ பரிகரணங்கள் கேக்குறா அவர் பார்த்தார் அந்த பெண்ணிடத்துல பேசறதுக்கு அவருக்கு ருச்சியே இல்ல தப்பி ரொம்ப தீவிரமா பண்ண ஆரம்பிச்சார் ஓம் ஓம் ஓம் ஸ்ரீநரமதே நமஸ்தே பத்மா காந்தினரே மிருத்யு மிருத்யோ நமஸ்தே பிரக்லாத் நமஸ்தே என்னே நான் உன்னை குறித்து பண்ணக்கூடிய தபஸுக்கு விக்னமானது வந்து யோகத்தை கலைக்கிறதுக்காக இந்த ஊர்வசி வந்திருக்கா இந்திரதுனாலே என் மனசு கலையாமல் இருக்கணும்னு நீதான் அனுகிரகம் பண்ணணும் அவனருளா அவன் தான் வணங்குகின்ற கடைசியில யாத்திரையா ஒரு நாள் ராத்திரி ஒரு மண்டபத்திரம் வந்து தங்கினான் அந்த மண்டபத்திர இருட்டு வேலை மழை பெய்யறது யாருமே இல்ல அந்த மண்டபத்திரம் இதே மாதிரி மழைக்காக ஒரு பெண் வந்து தங்கிருக்கா ஏதோ சம்பந்தத்தினால இவா ரெண்டு பேருக்கும் அன்றைய தினம் ராத்திரி சேர்க்க ஏற்பட்டு போயிடுக்காரத்த பொழுது சேர்ந்தோமே நமக்கு மீண்டும் சங்கமாரது எப்பொழுது ஏற்பட போகிறது அப்படின்னு அவன் கும்பி பாகே பவிஷின் மட்டும் பிரபான கும்பி பாகம் மட்டும் பேரும் சந்திப்போம் தப்பு இல்லையா அந்த தப்புக்கு உண்டானதான பாபம் உண்டோ இல்லையோ செம்பினாலி என்றான் நரக்கத்துல போனா அங்க ஒரு பெண் இருப்பா இவளை காட்டும் அவள் ரூபவத்தியா இருப்பா இவர்களை காட்டும் அவள் அத்தியம் இருப்பா எப்படி இருப்பா அந்த செம்பு இருக்க அதுக்கு அக் காட்சம் அதிகம் ஷிப்புல அழகான ஒரு பெண்ண பிரதிநியை பண்ணி அந்த நெருப்புல காய்ச்சி உனக்கு பெண்ணை தழுவிக்கணும் தான் ஆசை இந்த பெண்ணை தழுவிக்கோமே அந்த நெருப்போட காய்ச்சப்பட்டதான் அந்த ரூபையை விடுபாடான் செம்பினி என்ற பாவையை பாவே தழுவு என முழுவதற்கு அஞ்சு அந்த வார்த்தையை கேட்டாலேயே முடியலேன்னு சொல்லி பயந்து நம்ம வந்தும் திருவடி அடைந்தேன் பாடின இவன் சொன்ன அம்மா என் காரியம் உன்னுடைய எஜமானன் பயப்படுற மாதிரி நான் அவனுடைய பதவிக்காக ஆசைப்பட்ட என் காரியம் பூர்வமாக இருக்கான சாட்சா எனக்கு சாட்சாத்தா இருந்து சொல்லு நான் அவனுடைய பதவிக்கு எந்த காலத்திலயும் போட்டியா வரமாட்டேன் உன்னுடைய விநாசங்கள்லாம் இடத்துல விட்டுடு அசம்பத்தமான கேவலமான ஆடம்பரமான இந்த பேச்சுக்கள் விட்டுடு இதெல்லாம் அத்தியாத்ம வித்யக்கு ஒருபொழுதும் உபயோகப்படாது ாலேயோ ராலேயோ சேர்க்கக்கூடிய சேர்க்கையை பெற்றதான இந்த சரீரத்துல எனக்கு ருச்சி உண்டாகாதுன்னு கருப்பான்னு சொல்ல ஒரு விஷயம் பழைய துகை ஒட்டா இதுவரை எதிர்பார்க்காத தோல்வி இல்லையா நினைச்சுக்குள்ள பார்க்க மாட்டாளே அவள் அந்த மாதிரி ஒரு தோல்வி அவளுக்கு ஏற்பட்டது தலையை குடிஞ்சிட்டு போனா கிருப்பான் தருடைய தப தீவிரப்படுத்தினான் பொன்னை கொண்டு உரைகள் வீதே நீ ரமர உரை உன்னை கொண்டு என்ன வகம்பால் மாற்றின்றி உரைத்து கொண்டேன் உன்னை கொண்டு வைத்தேன் என்னையும் உள்நிலைத்தேன் என்ப்பா என்லனே உள்ளுக்குள்ளே அந்த அந்த ஆத்மாவான் தியானம் பண்றான் அழ்வாருடைய வாக்கு சுத்த தங்கமா இல்லையானு தேய்ச்சி பார்க்கறதுக்கு உரைகள் இருப்பான் அந்த உரைகள் தங்கத்தை தேய்ச்சி தேய்ச்சி தேய்ச்சி தேய்ச்சி பார்க்க கொஞ்ச காலம் சின்ன இடம் அந்த உரைகளே தங்கம் முறையால் ஏற்ற அழ்வாரம் எப்போத் அந்த மாதிரி நான் வாக்குனாலே சொல்லி சொல்லி சொல்லி என் நாக்கிற்கும் வந்து சேர்ந்ததே என் அப்பனே உன்ன நான் சேவிக்கிறேன் போது திரிதருமூலே கமலையா சஹாசீன கரவிம்மரூபியானிருக்கான் கொஞ்சம் கொஞ்சமா தபஸ் அதிகமாக எம்பருவான் பார்த்தான் சரியான சமயம் இது கருத்மானுக்கு தான் பிரத்ஷமாக வேண்டியதான விஷயம் அவகாசமானது வந்து சந்தோஷப்பட்டு நேர ஓடி வந்தான் எம்பெருமான் எப்படி வரலாம் சங்கர் சக்கர கதாதாரியாக ஸ்ரீவத் சீதாம்பராதி சுஷோபித்தனாக மனமானா விவசித்தனாக விருப்பான எதிர வந்து பெருமாள் சேவசாதிக்கிறான் ருமா சேவிச்சுருப்பிடி சேவிக்கல நமேத்திம் பீத்த சிம்யத நம நீல சிம்மா நீலாயம் நம நமோஹாரித்திர சிம்யூமிம் நம மூல சிம்மா சிம்யதிர சிம்ய நம பர் வாசி நமோ ஜலத்திம் அந்தரிஷி காலாச்சி ருதிர சிம்ஹா சண்ட சிம்மா நமோ நமக்கு நமோ நமக்கு சிம்மரூப என்பதாகத்தானே சேர்ந்து உத்தவமான தபசனால நான் சந்தோஷம் அடைஞ்சா உனக்கு என்ன விருப்பமோ அந்த விருப்பத்தை இந்த பார்த்து கேளு ஆச்சரியமான சேவையது அஸ்பிருஷ்ட சிந்தாபன அபிரூப் என்ன ஒரு வடிவழகு நின் வடிவழகு வரவாதார் பிறவாதாரேன்னு வாடி வைத்தால் போன்று எம்பருமானுடையதான் ஆபிரூபித்த சேமித்து கிருத்வானுக்கு வாக்கு கூட வரலையாம் இவன் தான் வேதாத்மா வேதமே கிருத்வான் வேதம்தான் எம்பருமானது அப்படி வேதஸ்வரூபியான கிருத்வானுக்கு கூட வாக்கே வரலையாம் ரொம்ப சந்தோஷம் சுவாமி நான் எந்த பதவிக்கும் நான் ஆசைப்படல ஆனா எனக்கு ஒரே ஒரு வரத்தை மட்டும் தேவரையில் கொடுக்கணும்னு பிரார்த்திச்சான் வானிச்சாருவா இருக்கிறதுன்றது தெரிய காரியமில்லையாருடன் எம்பருவன் யோயன் பனனோ யேனஸ்மஹவ்ரீவிதனம் எத்தியேதி சந்த பிரயோஸ்ஸ்தரிகருடபித கல்போ வாத்மிய பிரதிஷது இந்த உயர்ந்த பாக்கியத்தை பெருமையா எப்பருமானும் கருப்பானும் ஒரு சங்கேதனால ஒருத்தர் வாகனமா இருக்கிறது ஒருத்தர் அவர் திருத்தோடுல இருந்தவர் இருக்கிறது ஒரு சங்கேதமாம் ரெண்டு பேரும் ஒண்ணு போகலான் தெரிகிறது ஏகோ விஷ்ணோர் தித்தீயம் பஞ்சவர்தீன்சந்ததான ஸ்லோகத்தினாலே கருப்பான் வேலை இல்ல பெருமாள் வேலை இல்லையானு காண்பிக்கிறார் இங்கே பார்த்து நான் வாகனா இருக்கணும்னு பிரார்த்திக்கிறேன் பெருமாளுக்கு ஏகமா சந்தோஷம் எம்பெருமான் மட்டுமல்ல எங்க விஷ்ணு தன ஆலயத்தில் போனாலும் பெருமாளுக்கு எதிர கருத்வான் எழுந்துள்ள அது காரணம் என்ன சுவாமி சுவாரஸ்யம் கேட்க அதாவது இந்த கௌஸ்துபமனியுடைய திருவார்புல வெளிச்சு அவன் திருவார்பலங்கக்கூடிய கௌஸ்துபம் கௌஸ்தோம்டலை இருக்கும் போல இருக்கு ஏதாவது ஆபத்து வந்து கருத்வானுக்கு பயம் கருடன் விஷத்தை முறிக்கக்கூடியவன் கருப்பான உபாசிக்கிறதுனால விஷதம் தொக்கள் நமக்கு ஏற்படக்கூடிய நிவர்த்தி அப்ப கருப்பான் பெருமாளுக்கு எதிராக எழுந்திருக்கான் பெருமாள் பண்ணைத்தானே பார்த்து கொள்ளக்கூடியதன கண்ணாடியாம் கருத்வான் அப்படி எதிர்த்து காண்பிக்கானே அந்த உட்கார்ந்து அக்ரே திஷ்டு மணிமசுரைவா நன்ய திருஷ்டேர் மூரே பாயான் மாயா விஷம விஷபையால் கடமஸ்பால் கருத் ீராண்பரிஷங்கீஷ ரோன்யோமணீந்திர எதிரே இருந்து எழுந்திருக்கக்கூடிய நிருப்பான் எவருமானைப் பிரதிபிம்பிக்கக்கூடியதன கண்ணாடியைப் போல சேவசிக்கிறான் நமக்குனாலே ஏற்படக்கூடியதான நிவர்த்தி பண்றான் எப்ருவானும் கருத்வானும் லீலைக்காகவே சில காரியங்களை பண்றாளே இப்ப ஏற்கனவே அவன் வாகனமாயிருந்தாலும் பெருமாள பிரார்த்திக்கிறான் தேவரீருக்கு வாகனமா இருக்கக்கூடிய வரத்தை அடி எனக்கு பிரசாதித்தருட வேண்டும் சுவாமி எனக்கு அபிலாையும்துக்கு சித்தி ஏற்பட்டது ஒன்னிக்க கூடியதான பாகியமும் ஏற்பட்டது இந்த மலைக்கே ஒரு பெருமை இருக்கு இங்க நான் தபஸ் பண்ணி சித்தி அடைஞ்சதுனால இந்த மலை இனிமேல் என்ற பெயரோட லோக்கத்தில் புகழப்படணும் இந்த வரத்தை எனக்கு கொடுக்கணும் தேவரின் இங்கேயே எழுந்தளி இருந்து எல்லாருக்கும் ஆஷ்ரித சுலபனாக அர்ச்சாவதார மூர்த்தியாக சகல கஷேமத்தையும் கொடுக்கக்கூடியவனாக பக்தாபீஷ்ட பலப்பிரதனாக பிரக்ஷாரவராக எழுந்தலி இருந்து எல்லாருக்கும் சேவசாதிக்கிறனு கருத்வான் பிரார்த்திக்க பெருமாள் அந்த பிரார்த்தனையை தலைக்கத்துவதற்காகவே இன்றைய தினத்திலும் அகோபிர கட்சேத்திரத்தில் அந்த கருடாத விசேஷமா சொல்லி வர தீர்த்தங்கள்லாம் எப்படிப்பட்டதான தீர்த்தங்கள் பெரிய நதி கங்கைக்கு சமமான பல புண்ணிய தீர்த்தங்கள்லாம் அந்த கருடகிரியில் இருக்கு இந்திர தீர்த்தம் கன்னியாகூப்பம் கௌஷிகம் கபால மோட்சம் கேதாரம் கங்கை கௌசாம்பம் புஷ்கரம் கிருத்ர புஷ்கரணி கிருத்தாபனாசினி சுவாமி புஷ்கரணி ஆகாசங்கை அனந்தசரஸ் கோதாவரி காவேரி காளிந்தி வேணி மேத்திரபதி தாமிரபரணி நர்மத்தானு என்னென்ன புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் இருக்கோ அது அத்தனையும் இந்த பவனாசினிதான தீர்த்தத்துல நித்திய சாநித்தியத்தோட விளங்குறதாம் இன்னொரு ரகசியம் இருக்கு சுவாமி இதை நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த உபதேசம் பண்றேன் அத்தியம் கொடுமையான பூதம் பிரேத்தம் பிசாசம் டாக்கினின்னு இவைகளினாலே பீடிக்கப்பட்டவர்கள் இந்த பவனாசினி தீர்த்தத்தில் ஸ்தானம் பண்ணி நிசம் உபாசனம் அதனால ஏற்படக்கூடியதான தோஷங்கள்லாம் அவளுக்கு போயிடுறான் ஒரு சமயம் பிரம்மதேவர் லோகத்துக்கெல்லாம் நன்மையை கொடுக்கும்னு நினைச்சு பெருமாள் திருவடியானது திரிவிக்ரமாவதாரத்தில் மேல வரைச்சு தர்ம தேவதையே தீர்த்தமா வார்த்த பெருமாள் அது கெனுக்கு உக் கைய திருமகனம் பண்ணாசனியா பெறுகிறது அந்த பவனாசினி சகல லோக நிவாரணி மட்டுமில்ல சம்சாரத்தை போக்கடிக்க கூடியது மட்டுமில்ல என்னென்ன வியாதியும் உண்டோ அந்த வியாதியும் நிவிற்த்தி பண்ணக்கூடியதுன்னு இந்த கஷேத்திரமாக நாரதர் அருள் செய்கிறார் மேல எல்லா தீர்ச்சங்களுடைய விசேஷங்களை தெரிஞ்சுக்கணும்னு மகர்ஷி எல்லாம் பிரார்த்திக்க நரசிம்ம தீர்த்தம் ஒரு தீர்த்தம் இருக்கு முனிவரில் சிறந்தவரான காவல்தார மகர்ஷி அங்க பயங்கரமான தபஸ் பண்ணினார் அக்ஷரங்களோட கூடியதான நிருசம்ம பீஜா அக்ஷரத்தை பலதனவ ஜபிச்சு மிருத்தி மூர்த்திவான அந்த அவர் அந்த இடத்துல பிரத்யக்ஷம் பண்ணார் ஆகினால எம்பெருமான் அவர் எதிரே எழுந்தொளி காலவா உன்னுடைய தபாலே ரொம்ப சந்தோஷம் என்ன வர வேணும்னு கேட்க சுவாமி நீரே பிரத்யமா வந்த பிறகு எனக்கு வேற பலன் வேணாம் அதனால வேறு பலன் பிரார்த்திக்க கூடியவா கூட உன்னுடைய தரிசனத்தை அவளுக்கு ஆசை இல்ல எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் பிரார்த்திக்கிறேன் உன் திருவடி வாரத்துல பக்தி எனக்கு எந்த சமயத்திலையும் மிளகாமல் இருக்க வேண்டும் உன் திருவடிக்கே குற்றேவல் பண்ண வேண்டியது என எனக்கு நீர் பிரசாரித்தான் பிரார்த்திச்சார் இப்படி காவல மரஷிக்கு பெருமாள் அந்த இடத்துல பிரத்யம் ஆனாலே அந்த தீர்த்தம் அடுத்தது ராமலக் கிஷ்கிந்தான் இங்க தான் ராமன் லட்சுமணன் ரெண்டு பேரும் சுக்ரிவாரி வாரத சைன்யங்கள்லாம் இங்கதான் இருந்திருக்கா அதுக்கு பல பிரமாணங்கள்லாம் உண்டு காரஞ்சந்திரசுமனுடைய வைபவத்தில் நாம இதை பார்க்க போறோம் ராமலட்சுமணர்கள் இந்த தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணி தங்களுடைய நித்தியானுஷ்டானங்களை பயின்றதுனாலே இந்த தீர்த்தத்துக்கு ராமலட்சுமண தீர்த்தம்னு பேர் இருக்கு மேல அடுத்து இந்த ராமலட்சுமண தீர்த்தத்துல மார்கழி மாசம் ஸ்நானம் பண்ணா அவனுக்கு உத்தமமான பலங்கள்லாம் கிடைக்கும்னு கஷேத்திர மகாத்தியம் அடுத்தது பீம தீர்த்தம் பீமம்னா பயங்கரமானது பாபங்களுக்கு பயங்கரமானதாம் பாபங்கள் இந்த பீமதீர்த்தத்தை பார்த்து பயந்து ஓடும் அந்த நதி ஒரு மனிதன் இங்கு ஸ்நானம் பண்ணி மகா தரித்திரரும் நல்ல வேதாத்தீன சம்பூர்ணரான ஒரு பாகவதனுக்கு அத்தியந்தம் ஆதரத்தோடு தானத்தை பண்ணினானே ஆனால் அவன் பலவிதமான பலன்களை அடைகிறான் அந்த பலன்கள் வாசாமகோசரும் மாக மாசத்துல சூரியோதய சமயத்தில் அத்தியந்தம் அந்தக்கரண சுத்தியோட மந்திரபூர்வமாக ஒருத்தன் ஸ்நானம் பண்ணி நிருசம்மந்திரத்தை இங்கு ஜபித்தானே ஆயிரம் காயத்ரி இந்த தண்ணீருக்கு நடுவில் இருந்து அவன் ஜபித்தானே அவன் தேவதைகளினாலேயும் பூஜிக்கக்கூடியதான பாக்யத்தை பெறுகிறான் தான் இழந்த ஐஸ்வரியத்தை அடைவதற்காக புரந்திரனான இந்திரன் இந்த நதியில ஸ்நானம் பண்ணி தீமதீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணி பகவானை உபாசனம் பண்ணினான்னு சொல்றது அடுத்தது சீர்த்தம் லித்தர் மகர்ஷிகள் பிராத்தாக்கள் உத்தரப்பு சகோதரர்கள் அவர்கள் லோகத்தின் நன்மைக்காக பலவிதமாக கலஞ்சிருந்த வேதத்தை ஒன்னா சேர்த்து ரெண்டு யுகங்கள் வேதத்தை அத்தியனம் பண்ணி பெருமாள் ஆராதிச்சார் ஆகினால உலகத்திலேயே இந்த தீர்த்தம் ரொம்ப புகழப்படக்கூடியது இந்த தீர்த்தத்தில் ஆறு வருஷ காலம் மொத்தம் தப்பாமல் ஸ்நானம் பண்ணினானே ஆனால் அவனுக்கு ஜென்மாந்திர நிலையம் தர்ம உண்டாகுமா பித்ருக்களை குறித்து மாசிவாதத்தில் பிராமணர்களை பூஜிக்கக்கூடிய நற்கதி அடையிறான் அவனுடையது அடுத்தது வராக தீர்த்தம் வராக உதாரணம் எடுத்த எம்பெருமான் அந்த கரையில் எழுந்திருக்கான் ரிஷிகளிலேயும் தேவகந்தவர்களாலும் பிரம்மாவனாலேயும் பூஜிக்கப்பட்டவன் மோக்ஷம் முதலீடான எல்லா புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியது இந்த தீர்த்தம் இதுல ஸ்நானம் பண்ணி பகவான அர்ச்சித்து ஒருத்தன் மூன்று வேளை உபவாதம் இருந்து கோரைக்கிழங்கு அரிசி வெள்ளம் இவற்றை கலந்து சர்வேஸ்வரனான வராக பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணினானே ஆனால் சக்கல சித்தியும் அவர் அடைகிறான் சுக்கர மாதத்து சுக்ரபக்ஷியில இல்லனா பௌர்ணமி திதியில இங்க கொடுக்கக்கூடியதான தானம் அளவற்றதாகிறது கஷேத்திரம் மகாத்யம் பேசப்படுறது இங்க வஸ்திரம் உயர்ந்த ரீதியில பல பலன்களை கொடுக்கக்கூடியது சவுதர்ஷன மகா தீர்த்தம் அம்பரீஷ மகாராஜாவை அழிப்பதற்காக குருவாசரிஷியானவர் ஒரு கிருத்தியமான பூரத்தை அந்த அம்பரீஷ மகாராஜா சுதர்சன மந்திரத்தை ஜபித்து அதன் மூலமாக அழித்தார் ஆயிரம் திருக்கைகளோட அவருக்கு செவசாதிச்சார் இந்த தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணி சுதர்சன மந்திரத்தை உபாசனம் பண்ணதுனாலே இந்த தீர்த்தம் சௌதர்சன மகா தீர்த்தம் வேறு இருக்கு விசாக மாசத்துல வைசாக்க மாசம் எாவது மாமரத்துக்கு மகரிஷிகள் ஒரு மாமர ரூபத்தில் இருந்து ஒரு காலத்தில் பன்னிரண்டு வருஷ காலங்கள் லோகத்துக்கு துர்பிக்ஷம் ஏற்பட அந்த துர்பிக்ஷத்தினாலே பசினாலயம் பட்டினாலயம் வாடினவர்களுக்கு மாமர ரூபத்தில் எம்பெருவான் இருந்து சுவையுள்ள மான்கடிகளை கொடுத்து அவருடைய பசிய போக்கிறான் அதனாலே இந்த கஷேத்திரம் சூத்த தீர்த்தம்னு எதிர்க்கு பேரு இந்த இடத்துல ஒருத்தன் ஒரு கன்னிகையை தானம் பண்ணினா அவன் கல்ப காலம் பர்யந்த பிரம்மதேவரோடு சமமான ஒரு ஆனந்தத்தை அடைகிறான்னு சொல்றான் ஜேஷ்ட மாசத்துல கேட்டை நட்சத்திரத்துல ஒரு படித்த அந்தரனுக்கு ஒரு கன்னிகையை தானம் பண்ணனமா அப்படி பண்ணினானே ஆனால் அவன் அழிவில்லாததான சாம்ராஜ்யத்தை அடைகிறான் ஒன்பதாவது தாரா தீர்த்தம் முக்தி தாரியை பெருக்கக்கூடியதுக்கான தீர்த்தம் இந்த தீர்த்து விசேஷத்திலிருந்து ஆஷாட மாசத்துல துவாசியில பசுக்களை ஒருத்தன் தானம் பண்ணினானே ஆனால் அவன் விஷ்ணுஸ்தானத்தை அடைகிறான் இங்க சாரகிராமத்தை தானம் பண்ணக்கூடியதான பலன் வார்த்தையிலேயே அடங்காது அடுத்தது பத்தாவது கஜகுண்டம் இது பெரிய பெரிய யானைகள்லாம் ஸ்தானம் பண்ணின இடமாவது அந்த அளவுக்கு ஆழமானது மற்ற மகான்கள் இதுக்கு அர்த்தம் சொல்றான் நடுங்கி ஓடுமோ இந்த தீர்த்தத்துல ஆவணி மாசத்துல ஒருத்தன் தானிய தானம் பண்ணினான அவன் பிரம்மனை காட்டிலும் உயர்ந்த பதவியே அடைவான்னு சொல்றான் பதினொன்றாவது வைநாயக தீர்த்தம் புரட்டாதி மாதத்துல பித்திருக்களுக்கு சார்தம் இந்த கஷேத்தாவது பைரவ தீர்த்தம் பைரவர் தலையில்லாமல் முண்டமாக இங்க வாசம் பண்றாசினி அதிவேகமாக பெருக்கெடுத்து ஓடி காலத்துல அதை எப்படி தடுக்கிறது லோகமெல்லாம் பிரமத்தடைஞ்சிருக்கே பைரவர் பார்த்தார் எப்படி கங்கையான பெருகி வரைச்சு சிவன் தன்னுடையதான ஜட்டையில அந்த கங்கையை தாங்கிண்டு ஏழு விதமா பூலோகத்தில பிரிச்சு விட்டானோ அந்த மாதிரி பவனாசருடைய வேகம் தாங்காமல் பூலோகம் எல்லாம் நடுக்க தன் தலையே வெட்டி திருசம்மன தியானம் பண்ணி அந்த நதியினுடைய வேகத்தை தடுக்கிறதுக்கு அவர் போட்டாராம் பெருமாள் சந்தோஷத்தோடு அவர் எடுத்துல பிரத்யமா என்னவரம் வேணும் உனக்கு நான் தலையை இந்த தீர்த்தம் பைரவகுண்டம் பிரதான பேரோடய இதுக்கு மேல இருக்கட்டும் பிரார்த்திச்சானா அப்பேற்பட்டவன் இங்க ஐப்பசி மாதத்துல ஸ்நானம் பண்ணி ஒருத்தனுக்கு சொர்மதானம் பண்ணினானே ஆனால் அவனுக்கு பெருமாளே நேர பிரத்யமா செவசாதிப்பானா அடுத்ததுண்டம் இது எல்லாமே புண்ணிய தீர்த்தம் பவனாசினியினுடையதான தீர்த்தகட்டங்கள் இது ஒவ்வொன்றியுடைய மகாத்தியமும் பல பிரகாரமாக வேறுபட்டது அந்த மகாத்வத்தை நாம சொல்லக்கூடிய பாகியம் கிடைச்சது நாரத மகர்ஷி சவுனகாதி மகர்ஷிகளுக்கு உயர்ந்த ரீதியில உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிற மேல நவரிசம்மனுடையதான வைபவமானது சொல்லப்படுகிறது இந்த நவரிசம்புடைய வைபவத்துல ஒவ்வொரும்மனும் மந்திரராயசோத்திரத்தினுடையதான ஒவ்வொரு மந்திரத்தினாலே எப்படி ஆராதிக்கப்படுறத விசேஷத்தைஅனுபவிப்போம் கவிதாக்கி சிம்ய கல்யாணே ஸ்ரீமெங்கவே நமலக்மதியகீவன்ஷோனாராயணயிரமேஷிகா நம ஸ்ரீகருனாரயந்தேதந்தும் சமதீதவந்திருஷாம்பியம்சியம்மம் பிரணமா